அவை அதாவது தங்கம் வெள்ளி ஒறுக்கப்பட்டு நரக நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவற்றைக் கொண்டு அவரது விழா அவரது நிகழ்ச்சி அவரது முதுகு ஆகியவற்றில் சூடு போடப்படும் சூடு தணிந்துவிட்டால் மீண்டும் அது சூடு போடப்படும் அந்நாளின் அளவு உலகின் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கும் இறுதியாக அடியார்களிடையே தீர்ப்பு கோரப்படும் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என அவர் தன் வழியை செல்வார் என்று நபி அலை அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே ஒட்டகம் வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது ஒட்டகம் வைத்திருப்பவர் அதற்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் அதன் கடமை என்பது அது அதன் கறந்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் நிறைவேற்றாத சிறு குட்டி கூட விடாது தன் குழம்புகளால் அவரை மிதிக்கும் தன் வாயால் அவரை கடிக்கும் அந்த ஒட்டகத்தில் ஒன்று அவரை மிதித்து விட்டு சென்றதும் அவரின் மற்றொரு ஒட்டகம் அனுப்பப்படும் அந்த நாளின் அளவும் உலகின் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் போன்றதாக இருக்கும் அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்படும் என அவர் தன் வழியே செல்வார் என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே ஆடு மாடு வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது ஆடு மாடு ஆகியவற்றுக்குரிய ஜக்காத் கடமைகளை நிறைவேற்றாதவர் மறுமையினால் வந்துவிட்டால் திறந்தவெளி மைதானத்தில் அவரை முகம் குப்புறப்படுக்க வைக்கப்படும் அப்பொழுது கொம்பு ஒளைந்ததோ கொம்பு உடைந்ததோ கொம்பு இல்லாததோ எதுவும் இருக்காது அதாவது அனைத்திற்கும் கொம்புகள் இருக்கும் தன் கொம்புகளால் முட்டும் தன் குழம்புகளால் மிதிக்கும் அப்படி ஒன்று அவரை மிதித்து செல்லும் போது மற்ற ஒன்று அவரிடம் அப்படும் ஒரு நாளின் அளவு உலகின் ஐம்பது நாள் போன்றதாக இருக்கும் இறுதியில் அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்பட்டு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அவர் செல்வார் என்று கூறினார்கள் இறை அவர்களே குதிரை வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது குதிரை மூன்று வகைப்படும் ஒரு வகை மனிதருக்கு பாவமாக உள்ளது மற்றொன்று மனிதனுக்கு நரகம் செல்ல தடையாக இருக்கும் மூன்றாவது அவனுக்கு கூலியாக இருக்கும் ஒன்று மனிதனுக்கு பாவமாக உள்ள குதிரை என்பது முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படவும் என இருக்கக்கூடியது இது அவருக்கு பாவமாக இருக்கும் இரண்டு மனிதனுக்கு நரகம் செல்ல தடையாக உள்ள குதிரை என்பது அந்த மனிதர் அதை அல்லாஹுவின் வழியில் தயார்படுத்தியிருப்பார் பின்பு அதன் முதுகு பிடரி விஷயத்தில் உள்ள அல்லாஹுவின் உரிமைகளை அவர் மறப்பதில்லை குதிரை என்பது அந்த மனிதர் மேய்ச்சல் நிலத்தில் அல்லது தோட்டத்தில் அல்லாஹுவின் வழியில் அதை முஸ்லிம்களுக்காக நிறுத்தி வைத்துள்ளார் அந்த நிலத்தில் அல்லது தோட்டத்தில் அது மேய்ந்து தெரியும் அளவுக்கு அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் மேலும் அதன் சாணமும் சிறுநீரும் கூட நன்மைகளாக எழுதப்படும் தன் கயிற்றை அறுத்து கொண்டு ஒரு மேடு அல்லது இரண்டு மேடுகள் என அது சுற்றித் தெரிந்து வந்தால் அதன் காலடி சுவடு அளவுக்கு அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் நன்மையாக எழுதப்படும் மேலும் அந்த குதிரைக்காரர் ஒரு ஆற்றின் பக்கம் அழைத்து செல்கிறார் அதில் அது தானாகவே தண்ணீர் குடிக்கிறது அவர் கூட அதற்கு தண்ணீர் புகட்டவில்லை ஆனால் அது குடிக்கும் தண்ணீர் அளவுக்கு நன்மைகளை அல்லாங்க அவருக்கு எழுதுகிறான் என்று நபி சொல்ல கூறினார்கள் இறை தூதர் அவர்களே கழுதை வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது என் மீது கழுதை குறித்து எதையும் இறக்கப்படவில்லை ஆனால் இந்த பொது கொண்ட வசனம் இறக்கப்பட்டது எவரேனும் ஒரு அணுவளவேனும் நன்மையை செய்தால் அதை அவர் காண்பார் மேலும் எவரேனும் ஒரு அணுவளவேனும் தீமையை செய்தால் அதை அவர் காண்பார் என்ற தொன்னூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் என்று நபி சொல்லும் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்பது இது முஸ்லிமின் வாசகமாகும்